السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله وحدا والصلاة والسلام على من لا نبي بعد أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ألا تقاتلون قوما نكثوا إيمانهم وهموا بإقراج الرسول وهم بدؤوكم أول مرة فَاللَّهُ تخشوه إن كنتم وقال أيضاً فإذا الحرم الْمُشْرِكِينَ حَيْثُ وَخُذُوهُمْ وَاحْصُرُوهُمْ لَهُمْ كُلَّ مرصد فَإِنْ تابوا الصَّلَاةَ நல்லே ஒரு வாரந்தோறும் திங்கக்கிழமை நாட்களில் தஷ்சீருடைய வகுப்பு என்ற பெயரிலே கொரானுடைய சில ஆயத்துக்களுக்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகளுக்கு ஏற்ற தேவையான விளக்கங்களை நாங்கள் அவதானித்து வருகிறோம் பகிர்ந்து கொள்கிறோம் இன்று நான் இப்போது ஆயத்து சூரத்து தௌபாவுடைய இரண்டு வசனங்கள் இரண்டாவது ஓதியா சொல்கிறான் முஷிரிக்குகளை நீங்கள் கொலை செய்யுங்கள் ஐசு வஜத்து மூகும் அவர்களை எங்கு கண்டாலும் சரி காணுகின்ற இடத்தில் கொள்ளுங்கள் இந்த ஆயத்த ஆயத்தையே ஒரு தொண்டு இது இன்று குரானுடைய சரிச்சைக்குரிய ஒரு வசனமாக இன்று இல்ல பல இதை குரானை விமர்சனம் செய்கின்றவர்கள் இஸ்லாத்தை விமர்சனம் செய்தவர்கள் இஸ்லாத்தை ஒரு பயங்கரவாதம் என்று சித்தரிப்பவர்கள் கையில எடுக்குகின்ற ஒரு வசனம் அல்லது ஒரு ஆயத்தினுடைய ஒரு துண்டு அதுதான் இது சமீபத்திலும் எமது நாட்டிலும் சில இஸ்லாத்துக்கு குரான்ல முஸ்லிக்கு சொல் பேசாங்க அந்த வசனம் இது சூரா சௌபாவுடைய ஐந்தாவது வசனம் எங்களுடைய குரானுக்கு நாங்கள் சொல்றத விளக்கமே தவிர யாராவது எதையாவது சொல்லிட்டு இதுதான் குரானுக்கு விளக்கம் என்று சொன்னால் அது எங்களுடைய குரானுக்கு விளக்கமாக ஆக முடியாது ஒன்று இரண்டாவது விடயம் எந்த ஒரு விடயத்தையும் ஒரு வார்த்தையை விளங்க அதனுடைய பேக்ரவுண்ட் பின்னணி வரலாற்று பின்னணி எந்த சொன்னது எதிராக யுத்தம் நடந்தது ஜனாதிபதி அந்த நேரத்தில் சொன்னார் எல் டி எங்க கண்டாலும் கொள்ளுங்க எப்ப சொன்னார பல வருடங்களாக அவர்களுடைய அநியாயங்கள் பொது மக்களையும் கண்டடத்தில் பஸ் குண்டு வைக்கிறதும் பொது பேங்குகள் இடங்களுக்கு குண்டு வைக்கிறது பாமர மக்களை அழிக்கிறது பொது சொத்துக்களை அழிக்கிறது அரசாங்கத்துக்கு கட்டுப்படாமல் இருக்கிறது இப்படியெல்லாம் இருக்க இதுக்கு முன்னால் எத்தனையோ அரசாங்கம் சமாதானம் பேச்சுவார்த்தைகளுக்கு பிரேமதாசனுடைய காலத்தில் இருந்து பல தடவைகள் இணங்காத ஒரு நூறு வருஷத்துக்கு பிறகு யாராவது வந்து ஜனாதிபதி இந்த எல் விடுதலை புலிகளை கண்டடத்தில் கொள்ளுங்க சொன்ன அந்த வார்த்தையை எடுத்து என்ன சொல்றாரு நூறு வருஷத்துக்கு பின்னால இலங்கையில் ஒரு ஜனாதிபதி இருந்திருக்கிறார் மஹிந்த ராஜபக்ஷ என்ற பெயர்ல பயங்கரமான அநியாயக்காரன் என்ன சொல்லுகிறான் பாருங்க மக்களை வாழ விடாம கண்ட இடத்துல கொள்ளுங்கள் சொல்லி இருக்கிறான் அநியாயம் யாராவது வெறுமனி அந்த வார்த்தையை மட்டும் எடுத்துக்கொண்டு தமிழ் மக்களை கொள்ளுங்கள் இது இந்த நாட்டில் தமிழ் மக்கள் எப்ப கண்டாலும் கொண்டு ஜனாதிபதி நூறு வருஷத்துக்கு முன்னாடி சொல்லி இருக்கிறார் அப்படி சொல்லி இருந்தா யாருக்கு எப்ப யாருக்குள்ள ஓடர் இது சிங்கள மக்கள் எல்லாருக்கும் கண்டடத்தில் எல்லாரையும் கொள்ளுங்க அல்லது போர் மட்டுமல்ல ஓடரா அந்த எல்லா தமிழர்களையும் கொள்ளுங்க எல்லாருக்கும் சாதாரண ஒரு பாமர மனிதனுக்கு நீங்க விளங்கப்படுத்த முடியுமான ஒரு லாங்குவேஜில் ஒரு எக்ஸாம்பிள் தேவையில்லை போதும் ஜனாதிபதி இப்படி சொன்னார் இந்த வார்த்தையை மட்டும் ஒரு ஆயிரம் வருஷத்துக்கு பின்னால் எடுத்து இந்த ஜனாதிபதியை பத்தி இப்படி மோசமாக சொன்ன சொல்வோம் எல்லா நாட்டில் பௌத்தர்களும் எங்க யாரை கண்டாலும் கொள்ளுங்க இந்துக்கள் என்று சொன்ன இது இது சொன்னது அதுவும் எல்லா தமிழர்கள் தமிழர்களையும் கொள்ளுங்க சொன்னது இல்ல கூடியவர்களுக்கு யுத்தத்தில் உள்ள ஒரு விட்டு போட்டு வரலாற்று பின்னணி எல்லாம் சுத்தமாக மறந்து வெறுமனே அந்த வார்த்தையை மட்டும் எடுத்து அவர் ஒரு அநியாயக்காரர் என்று ஜனாதிபதிக்கு அந்த வார்த்தையை வச்சு தீர்ப்பு வழங்கினா அவர் அநியாயக்காரர் இல்ல அந்த வார்த்தையை வச்சு அநியாயம் என்று சொல்வதுதான் நியாயம் குரானுடையைங்கரவாதம் சொன்னது எப்ப சொன்னது எந்த அடிப்படையில் சொன்னது என்பதையெல்லாம் விட்டு விட்டு வெறுமனை இந்த வார்த்தையை எடுத்துக்கிட்டு குரான் பயங்கரவாதத்தை தூண்டு தூண்டு சொன்னா குரான் பயங்கரவாதத்தை தூண்டவில்லை வார்த்தைகளுக்கு விளக்கம் கொடுப்பதுதான் பயங்கரவா இந்த அர்த்தம் கொடுப்பதுதான் தீவிரவாறு இந்த அர்த்தம் கொடுத்து சும்மா இருக்கிற மக்களை குரானுக்கு எதிராக குரானுடைய ஒரு சமூகத்துக்கு எதிராக நீங்க தோன்றீங்க என்பதான் அர்த்தம் இப்ப இந்த உதாரணத்துக்கு பிறகு நான் நீண்ட நேரம் பேசல சுருக்கமாக உங்களுக்கு விஷயத்த மட்டும் மனசுல பதிய வைக்கிறேன் குரான் இப்படி சொல்லுதா என்றா சொல்லுதோ யாருக்கு சொன்னது எப்ப சொன்னதுன்றத கொஞ்சம் பாருங்க குரானுடைய அதே சூறாவில் அடுத்த பக்கத்தில் இருக்குது அதே ஆயத்துடைய தொடர்ல அடுத்த பக்கத்தில் நான் ஓதினது வந்து முஷிருக்குகளை கொள்ளுங்கள் ஆயத்து பதிமூணாவது ஆயத்தில் இருக்குது அல்லா துரும சமாதான ஒப்பந்தத்தை முறித்து உடன்படிக்கைகளை மீறி நடக்குகின்றவர்கள் இரண்டாவது தூதர அவங்க பிறந்த ஊரு சொந்த வீடு வாசல் காணி பூமி இவைகளை விட்டு வெளியேற்றுகின்ற ஒரு கூட்டம் அவ்வளவு அவர்கள் தான் உங்களோடு ஆரம்பித்தாங்க ஆரம்பித்து முதன்மையாக அவங்க தான் ஸ்டார்ட் பண்ணிருக்கிறாங்க இப்படி இருக்கிற நிலைமையில் அவங்க உங்களோட சண்டை செய்யறாங்க இப்ப நீங்க பொறுமையாயிரங்க அமைதியாயிரங்க யுத்தத்தில் நாடாவது என்னட நாட்டு ஒரு எதிரிகளுடைய படை உண்டு வந்து அடிக்கிறாங்க இப்ப என்னோட போசஸ்க்கு என்னோட ஜனாதிபதி அமைதியாயிரங்க பொறுமையாயிருங்க ஆயுதங்களை கீழே வச்சிருங்க அப்படின்னா சொல்லுவாங்க எப்ப ஆரம்ப அவர்களே உங்கள் மீது கை தூக்கி போரை துவங்கி இருக்கிறார்கள் இப்படியான ஒரு நிலைமையில் நீங்க அவர்களோடு சங்க செய்ய மாட்டீங்களா நீங்க போர் செய்ய மாட்டீங்களா கொரான் கேக்குது கேள்வி பதிமூணாவது ஆயிரத்து ஒப்பந்தத்தை முறிச்சு ஊற விட்டு வெளியாக்கி ஊடக விட்டு வெளியாக்கினது மட்டுமல்ல வேற எங்கேயாவது மக்காவுல அதாவது கண்ட இடத்துல முசிருக்குகளை காசிர்களை கொள்ளுங்கன்ற ஆயத்த முழு சரியாவுடைய மற்ற எல்லா விடயங்களையும் கருத்துல வச்சுதான் நீங்க இஸ்லாமியர்கள் எழுதியது ஆய்வாளர்கள் எழுதப்பட்ட இஸ்லாமிய வரலாற்று வரலாறு பாதுகாக்கப்பட்டது பாருங்க அபு பக்கர் எந்தெந்த ஏரியாவில் இருந்துச்சோ அந்த ஏரியாக்கள் அதுக்கு பிறகு உமர் ரத்தி அல்லாஹ் உஸ்மான் ரத்தி அல்லாஹ் அலி ரத்தி அல்லாஹு இஸ்லாமிய இவங்களுடைய முஸ்லீம்களும் முஷிரிக்குகளும் பல தெய்வங்களை வணங்குறவங்க சிலை வணங்குறவங்க இருந்திருக்கிறாங்க அப்ப அந்த ஆட்சிக்கு கீழே இஸ்லாமிய நாடுகள் உள்ள நாடுகளிலே இருந்திருக்கிறாங்க அப்ப அவங்க எல்லாரும் கொல்லப்பட்டிருக்கும் எல்லாரும் என்ன செய்யப்பட்டிருக்கணும் கொல்லப்பட்டதுலாமிய நாடுகள் உள்ள ஆட்சி உள்ள இஸ்லாமிய ஆட்சி இஸ்லாமிய நாடு என்று சொல்ற நாடுகள் நிறைய காவிரியர்கள் இருக்கிறாங்க ஜப்புக்கு போனவங்க வேலைக்கு போனவங்க கட்டார்ல துபாயில லட்சக்கணக்கான பேர் இருக்கிறாங்க குவைத் அப்ப இஸ்லாமிய கொள்ளும் இது உண்மைக்கு என்ன பிராக்டிக்கலா என்ன நடக்குதுன்னு அர்த்தம் என்னன்றதும் அடகு இஸ்லாத்துக்கு வரவங்க இஸ்லாத்துக்கு செயல்படுத்தி கொண்டிருந்தாங்க நல்ல விஷயங்களை பரப்பினாங்க மக்கத்தின் முஷ்ரிக்குகள் வந்து என்ன செஞ்சாங்க இல்ல நீங்க இப்படி ஒரு மார்க்கத்தை இப்படி ஒரு தீன மார்க்கத்தை நீங்க பாலோ பண்ணக்கூடாது அப்படின்னு அடியா அடி வேதனையா வேதனை விருப்பத்தோட ஒரு மார்க்கத்தை யாரையும் அவர் அவரோட அவர் மார்க்கத்தை அப்ப மக்கத்து காவிர்கள் இல்ல நீ இதை விடணும் அப்பாவிகளை கொலை செஞ்சாங்க பல சகாபாக்கள் பெண்களை கொலை செஞ்சாங்க எதுக்கு ஒரு மார்க்கத்தை அவர் யார் வேண்டுமானாலும் உலகத்தில் எந்த மார்க்கத்தையும் மக்களவுல இந்த ஒரு மார்க்கத்தை அந்த உரிமையை கூட கொடுக்கல அடிச்சாங்க சித்திரவதை செஞ்சாங்க அலிரம்லிரதிய இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க ஆனா யாரும் மக்காவுடைய பதிமூணு வருஷத்துல கைய உங்க யாருக்கும் அடிச்சது அலிரதி அல்லாவுடைய வீரம் எப்படின்னா அவங்க மேல பாஞ்சி ஆகாயத்தில் இருந்து யார் என்னோட நேருக்கு நேர என்னோட ரெண்டு டீமும் மோத வேண்டிய அவசியம் இல்ல யாராவது என்னையோட மோதவான் சல்லா அலிமும் சஹாபாக்கள் இருக்கிறாங்க அவன் எப்படி வந்திருக்கிறான்டா அகழ் கந்தக்குடியர்ல வரையலாம அகல் தோண்டி இருந்தாங்க பெரிய கான் பெரிய குழி தோண்டி வச்சிருந்தான் அவன் அதுக்கு மேல குதிரையில பாஞ்சு வந்தான் வந்து சொன்னான் யார் என்னோட அட்டாக் பண்றீங்க யார் என்னுடைய நேருக்கு நேரம் அலி ரேட்டாங்க உட்காருங்க அவன் மறத கேட்கிறான் மயுபார் அலிரதிய விரும்புறாங்க நீங்க உட்காருங்க அலிரதிய கட்டையான சரியான ஹைட் சரியான சரி இந்த அனுப்பி வச்சாங்க வெக்கமாதிக்குது சின்ன பொடியனோட அல்லா எனக்கு ஆத்திரம் கோம் வந்துருச்சு ரோஷம் வந்துருச்சு அந்த ஆத்திரத்தை உண்டாக்கினாங்க ஆரம்பிச்ச ரெண்டு பேரும் தூசி அப்படியே போகுது யாரு யாருக்கு அடிக்கிறன்றது விளங்குதில்லாபாக்கள் அலிரத்தியல்லாத்தலாம் மருமகிழல்லோட விருப்பம் எல்லாரும் முஹப்பத் அவங்களுக்கு ஏதும் வந்துடுமோ அவங்க தோத்துருவாங்களோ அவங்களை அவன் கொன்றுவானான்னு பயந்தான் தூதி தூசி புழுதி அப்படியே டஸ்ட் அப்படியே மேல போகுது ஆனா யாரு யாருக்கு அடிக்கிற விளங்குதில்ல அலி ரபிஹு கலானும் அப்படி மேல பாஞ்சி அவனை முதுகுல குத்தினான் கடிச்ச சண்டில் அதுக்கு அப்புறம் மேல பாஞ்சி முதுகுல குத்தினான் அப்போ அடி சண்டை முடிஞ்சு யாரோ ஒத்தர் நிக்கிறது விளங்குது சஹாபாக்கள் யாரு தூசி அப்படி இதாயினதோட அவ்ள பெரிய எல்லார அதை எல்லாத்த விட ஆளும் பெரிய வீரம் பெரிய வீரர் யாருக்கு முன்னுக்கு போனா படைய தேவையில் சமாளிப்பாங்க இருந்தது ஆனா என்னுடைய உண்மத்துல யாரையும் நான் இந்த கையால வெட்டி கொள்ளக்கூடாதுன்னு மனசுல வச்சிருந்தான் கையால யாரையும் அவங்க யுத்தங்கள் பின்னுக்கு இருந்தே கைட் பண்ணினான் இல்லாடா அவங்க ஒரு ஆள் போதும் எல்லாரையும் சமாளிக்க இப்படியெல்லாம் மக்காவுல இருந்தும் மக்காவுல அவங்க ஒன்றும் செய்யல அவங்க அவ்வளவு செஞ்சாங்க ஒரு உரிமைகள்ஞ்சாங்க மக்கள்ல நடந்த சித்திரவதைகளை பற்றி பேசினாலே அதுக்கே தனியா நேரம் எடுக்கும் ஒவ்வொரு சகாபாக்களுக்கு செய்யப்பட்ட அநியாயம் இவங்களை ஒதுக்கி வச்சாங்க யாருமே இவங்களுக்கு எதுவும் கொடுக்க கூடாது சாப்பாடு கொடுக்க கூடாது விக்க கூடாது வாங்க கூடாது மூணு வருஷம் எதுக்கு என்ன செஞ்சாங்க ஒரு மார்க்கத்தை பின்பற்றினாங்க நாடு மீத ஏற்றுக்கொள்ளாது அப்படியான அநியாயம் செஞ்சாங்க சரி அப்படியா இவங்க பொறுத்து பொறுத்து கடைசியில இவங்க தெரியாம மக்கா விட்டுட்டு போனாங்க மக்கா விட்டு போவேப்படல நீங்க போக கூடாது எங்கேயும் இங்கே இங்க இரு இந்த மார்கத்தை விடு ஒளிச்சு ஒளிச்சு ஒளிச்சு மக்கா விட்டு போனாங்க எங்கட வீட்டு எடுத்துக்கோ காணி எடுத்துக்கோ எங்கட உத்தகங்கள் எங்கட விவசாயங்கள் பெரிச்சம்பளம் அது இது மரங்கள் எல்லாத்தையும் எடுத்துக்கோ எல்லாத்தையும் விட்டுட்டு போனாங்க அவனோட சொந்த அவனோட சொந்த ப்ராப்பர்டிஸ் எல்லாத்தையும் விட்டுட்டு போனாங்க மதியனம் இப்ப மதீனாவுக்கு போனாலும் அங்க போய் இவங்க நிம்மதியா இருக்கிறாங்க இவங்க வளர்றாங்க இவங்களை சொலோ பண்றாக்கள் கூடிக்கொண்டு போறாங்க இதை கேட்க இவங்களுக்கு அழிக்கணும் ஒழிக்கணும் யூதர்களுக்கு அங்கிருந்த யூதர்களுக்கு லெட்டர் அனுப்பினாங்க முனாத்துக்குகள் அங்க ரெடி பண்ணி வச்சிருந்தாங்க உள்ளுக்குள்ள செய்திகள் எடுக்க இவங்களை அழிக்கிறதுக்கு யுத்தத்துக்கு அவங்க ஆயுதம் சேர்த்து கொண்டிருந்தாங்க இப்ப யுத்தத்துக்கு வந்தாங்க ஒப்பந்தம் செஞ்சு அந்த ஒப்பந்தத்தை ஆரம்பிச்சு இவ்வளோ எல்லாம் அநியாயம் செஞ்ச பிறகு யுத்தத்துடைய நேரத்துல இந்த மாதிரி இப்படியான ஒரு கூட்டத்தோட யுத்தம் நடக்கும் அந்த யுத்தத்துடைய நேரத்துல உள்ள கட்டளை தான் இது யுத்த மைதானத்துக்குள்ள கட்டளை அத பொதுவான முஸ்லீம்கள் முஷ்ரிக்குற மாதிரி சொன்னா அதே எக்ஸாம்பிள் தான் ஜனாதிபதி அநியாயக்காரன் என்ன சொல்லி இருக்கிறான்டா எல்லா இந்துக்களையும் நாட்டில் உள்ள சிங்கள மக்கள் எல்லாரும் இந்துக்களை கொள்ளுங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க உண்மையா பொய் பொய் தானே அப்படின்னா இந்த நாட்டுல அப்படி செய்ய அதுவும் இது அந்த மாதிரி உள்ள ஒரு வாசனத்தை முன்ன பின்னா அதே சூறாவில முன்னுக்கு பின்னுக்கு எல்லாம் தெளிவு இருக்குது எல்லாம் விட்டுட்டு என்ன லாயில்டா கொள்கை எந்த கடவுளும் இல்ல எந்த தெய்வம் இல்லாக கடவுள் தெய்வம் மார்க்கம் ஒன்றும் இல்லை இல்ல இல்ல விட்டுட்டு எடுத்தா எந்த அர்த்தம் நேர் மீனிங் லா இலாக இஸ்லாம் சொல்லுதாப்பா எந்த கடவுளும் மார்க்கமே இல்ல இதெல்லாம் போய் அப்படி கடவுள் ஒன்று தெய்வம் உண்டு மார்க்கம் பாதியை விட்டுட்டு பாதியை எடுத்தாத்தான் அல்லாவை தவிர எந்த கடவுளும் இல்ல அல்லா ஒருத்தம் தான் இருக்கிறான் எங்காவது எவருக்கு சொன்னது எந்த சந்தர்ப்பத்தில் ஒரு வரலாற்று பின்னணி அதுக்கு இருக்குது அதெல்லாம் விட்டுட்டு அந்த வார்த்தைக்கு மட்டும் எடுத்து அதை மீனிங் எடுத்து திசை திருப்பினா இந்த குரான் தீவிரவாதத்தையோ பயங்கரவாதத்தையோ சொல்லவில்லை குரானுடைய விளக்கம் தெரியாம அறிவில்லாம முட்டாள்தனமாக குரானுடைய தூண்டாய் நீ பொதுமக்களை முஸ்லீம்களுக்கு எதிராக தூண்டுகிறாய் என்பதுதான் இதனுடைய விளக்கம் அதுக்கு அடுத்து நான் ஒரு முக்கிய விஷயத்தை சொல்லி நான் முடிச்சுக்கொள்றேன் இன்றைக்கு முழு உலகத்திலையும் இஸ்லாம்டா பயங்கரவாதம் முஸ்லிம்கள்டா தீவிரவாதம் தீவிரவாதிகள் அப்படின்ற ஒரு சைட மீடியா கொண்டு போகுது உண்மை என்ன தெரியுமா இதனுடைய பின்னணி என்ன தெரியுமா அலக்துல்லா சும்மா அல்ஹம் இல்லா இஸ்லாம் உலகத்துல பரவுது வளருது இஸ்லாம் உலகத்துல பரவுது வேகமாக பரவுது இத அவங்களால சகித்துக்கொள்ள இயலாது இத தடுக்க அவங்க போட்டிருக்கிற ஹியூமன் ரைட்ஸ் படிய அதை தடுக்க இயலாது இத தடுக்கவும் தாங்கிக் கொள்ளவும் மேலாது இப்ப அதுக்காக அவங்க நினைக்கிறாங்க இந்த வளர்ற ஜெனரேஷனுக்கு இஸ்லாத்த பத்தி பயங்கரமான மோசமான முஸ்லீம்களை பத்தி இப்படியான ஒரு பிக்சரை வந்து வளர்ற ஜெனரேஷனுக்கு கொடுக்கணும் அவங்க இஸ்லாத்துக்கு பக்கத்திலையும் போகக்கூடாது முஸ்லீம்களுக்கு பக்கத்திலும் போக கூடாது இந்த இஸ்லாமா தீவிரவாதிகள் பயங்கரவாதிகள் வளர்ச்சியுரானிலே சொல்கிறான் அல்லாவுடைய ஒளியை வாயால் ஊறி அணைக்க முயற்சி செய்கிறார்கள் சூரியனுடைய வெளிச்சத்தை பூண்டு ஊதி அணைக்கலுமா என்னுடைய பார்வையில ஒவ்வாக அந்த வார்த்தைக்கு அர்த்தம் சொன்னாலும் அது தப்பில்லை வெளக்கமாக சொல்லலாம் அப்ப இஸ்லாம் பரவுது இவங்க மீடியாவுல கத்தி மீடியாவுல பேசி இஸ்லாத்துக்கு எதிராக குற்றச்சாட்டுகளை முன் வச்சு தேவையில்லாத பொய்யான தகவல்களை பேசி பரப்பி அந்த இஸ்லாத்தை தடுக்க இஸ்லாம் பரவுவதை ஒழிக்க அவங்க நினைக்கிறாங்க ஒரு நாள் நடக்காது இன்றைக்கு முழு உலகத்துல நிறைய டிராமாக்கள் நாடகங்கள் அரங்கேற்றப்படுகிறது நாடகங்கள் தோர்ல ஒரு நாடகம் ஒரு பெரிய ஒரு நாடகம் இதெல்லாம் டிராமாக்களை வந்து ஸ்டேஜில் கொண்டு வந்து அதுக்கு பின்னால நிறைய சப்ஜெக்டுகள் இருக்கு இன்றைய மீடியாவை வச்சு நாங்கள் எதையுமே தீர்மானிக்கலைய மீடியாவை நம்பி எதையுமே முடிவெடுக்கல சரி ஆகையினால இப்போ எடுத்தது ஆயத்து சூரா சவுபா எப்ப அருளப்பட்டதுன்னா மதீனாவுல செல்ல செல்லமுடைய இந்திய காலத்தில் அருளப்பட்டது அப்ப பத்து வருஷம் மக்காவுல பொறுத்து பொறுத்து பொறுத்து மதீனாவுக்கு வந்த பிறகு அவங்க விட வாழ விடாமல்லை பண்ணுகின்ற போது அவங்களாக சண்டைக்கு வந்திருக்கிற யுத்த களத்தினுடைய ஆயத்துகள் எடுத்து பொதுவான முஸ்லிம்களுக்கு கொள்ள சொல்லி இருக்கிறது பாருங்க குரான் இப்படி சொல்லுதுன்றது அநியாயம் மிகப்பெரிய தவறு என்பதை நாங்க புரிஞ்சு கொள்ளணும் இதட்டா சிம்பலா அழகா அவங்களுக்கு வழங்கப்படுத்தலாம் லஜிக்கலா அவங்களுக்கு என்ன செய்யலாம் இத அந்த சிம்பிளா அன்பா பன்பா சன்னைய அழகா நீங்க வழங்க படுத்தினா யாருக்குமேல ஜザக்கும் லஹைஸ்ஸலாம் அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரக்காத்துஹ் சுபஹானகல்லாஹும் பிஹம்திக ஷஹது அலா இலாஹ இல்லல்லாஹ் தஸ்தகஃபிரூக்கோம் லெக்ச்சர்ஸ் வித் எஸ்எல் ஹப்